முப்பத்தி ஆறாவது ஸ்லோன் திரி படிக்கலாம் சதாசி வைகு புனரு மிவம் மைவம் தே கஷாத் இங்க பூர்வபக்ஷியினுடைய வாதத்தை அவங்களுடைய பாஷையிலேயே நிராகரணம் பண்ணுறார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தோணலாம் ஏன்னா சில பேர் நம்மளுடைய கருத்துக்களை குழப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பேர் மனனம்னு பேர் மனநம்னா நாம் கேட்டு விஷயம் புரிஞ்சுருப்போம் திருப்பி யாராவது நம்மளுக்கு வந்து இல்லை இதுதான் கரெக்டுன்னு சொல்லிடுவா சொல்லுவாங்க அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பொதுவாக நாஸ்திகர்கள் பேசும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க வாகத்தை புதுசாக முத முதல்ல கேளுங்கள் ஒரு இளைஞனாக இருக்கும் போது அதுதான் கரெக்டுன்னு தோணும் வெறும் கொஞ்சம் நாள் கழித்து மற்ற விஷயம் தெரிஞ்சப்பறம் தப்புனே புரியும் அது மாதிரி இந்த சித்தாந்தத்தில் வந்து அத்வைதம் இது வந்து ஆத்மா பிரம்மன் தான் கருத்து புரிஞ்சாலும் கூட அதெல்லாம் இல்லை பொய்யின்னு சொல்லி நிறைய ரூபத்தில் வருவாங்க ஆதிசங்கர் எழுபத்தி ரெண்டு ஷண் மதங்களவே நிராகரணம் பண்ணார் ஏன்னா வேற வந்து ஒரு ஆதாரமான ஒரு கருத்து உண்மையாக இருக்கும் பொழுது பொய்யான கருத்துக்கள் வரக்கூடாது அதில் உள்ள புகுந்து கூட கூடாதுன்னு சொல்லி இவங்களே அந்த வாதத்தை எப்படியெல்லாம் கருத்து தவறான கருத்து வரலாம்னு சொல்லி அதை விவாதம் பண்ணி ஜெயிக்கு இது பண்ணுறாங்க வாதத்தில் இது எப்படியெல்லாம் நம்மளை மடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் இந்த முப்பத்தி ஆறாவது சுலோகத்திலையும் ரெண்டு கருத்தை சொன்னான் அதாவது சத்து ஆசித் இருத்தல் இருந்தது அவன் சூன்யம் இருந்ததுன்னா அதை நாம கேள்வி கேட்டான் சூன்யம்னா இல்லை இல்லாமல் இருந்தது அப்படி சொல்லவே முடியாது ரெண்டு ஆப்போசிட் இருளும் ஒளியும் போலன்னு சொல்லி மடக்கிட்டோம் சரி நீங்க அப்படிலாம் என்ன இருத்தல் இருந்தது ரெண்டு இடவை சொல்றீங்க இந்த இருத்தல் வேற அந்த இருத்தல் வேறேன்னு சொன்னால் ரெண்டு வந்துடும் இதுக்கு வேறு பொருள் அதுக்கு வேறு பொருள் ஒரே வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கும் பார்த்துருக்கோமா இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் சொல்லிடலாமில்ல அப்படின்னு கேட்டால் ரெண்டு பொருள் கிடையாது சரி ஒரே பொருள்னு சொன்னால் திருப்பி திருப்பியான்னு சொல்லணும் ஒரே வார்த்தையை ரெண்டு இடம் சொல்லணும்னா அது வழக்கத்தில் இருக்குது அது தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த மாதிரி உலக வழக்கத்திலேயே இப்படி ஒரு பழக்கம் இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சுலோகத்தில் என்ன சொல்ல போகிறாரு எப்படியெல்லாம் உலகத்தில் ஒரே வார்த்தையை மீண்டும் சொல்கிறாங்க சொல்லி பழக்கம் இருக்குன்னு அவரே சில உதாரணங்கள் மூலம் சொல்ல போகிறார் அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறாரு இங்கே இது உலக வழக்கத்தில் இருக்கிறதுனால இது தோஷம் இல்லை புனருக்தி தோஷம் திரும்ப திரும்ப சொல்கிற தோஷம் இல்லை ரெண்டுக்கும் ஒரே பொருள்க ஆனால் திரும்ப திரும்ப சொல்ற பொருள் தோஷம் கிடையாதுங்கிற வேறு வேறு பொருள் கிடையாதுன்ற ஏன்னா ஒன்று தான் இருப்பது ஒன்று தான் அப்படிங்கிறது அந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் இந்த சுலோகத்தினுடைய பொருளை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம் சதாசி தி தி சதாசி சத் ஆசித் சத் ஆசி சத்தாகவே இருந்தது என்ற இவைகள் சத்தாகவே இருந்தது என்ற வாக்கியத்தில் சேர்த்துக்கிறோம் இவைகள்ங்கிறது வாக்கியத்தையும் வாக்கியத்தில்ங்கிறதையும் சேர்த்துக்கணும் இவைகள் சத்தாகவே இருந்தது என்ற வாக்கியத்தில் ஏன்னா இந்த சாந்தோக்கிய மந்திரம் அப்படித்தருக்கு இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு சத்தாகவே இருந்தது அந்த சத்தாகவே இருந்தது என்ற வாக்கியத்தில் சப்தார்த்த பேதே அடுத்த சப்தார்த்த பேதே சப்தங்களுக்குள் பேதம் இருந்தால் அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள வித்தியாசம் வேறு வேறு அர்த்தம் இருந்தால் பேதம் இருந்தால் வைகுண்யம் வைகுண்யம் அபதேத் வைகுஞ்சம் அபதேத் அதை பிரிச்சம்னா வைகுண்யம்னா துவைதம் இரண்டு என்ற அபதேத் ஏற்பட்டுவிடும் இருமை ஏற்பட்டுவிடும் நாம் அத்வைதம் சொல்லிக்கிட்டு அந்த சத்தாகவே இருந்தது சனா இருத்தல் தான் இருந்தது இருந்தது என்ற வார்த்தை வேறு வேறாக இருந்தால் இருமை ஏற்பட்டுவிடும் துவைதம் வந்துவிடும் அபேதி ரெண்டாவது அபேதினா இந்த இரண்டு சொற்களுக்கும் வேற்றுமை இல்லை என்றால் அபேத அபேதேன வேற்றுமை இல்லை என்றால் பேதம்னா சொன்னதையே திரும்பச் சொல்லுதல் என்ற தோஷம் புனருக்திகே திரும்ப சொச் சொல்லுதல் என்ற தோஷம்ியாத் ஏற்பட்டுடும் சொன்னதவே திரும்ப சொச் சொல்லுதல் என்ற தோஷம் ஏற்பட்டு மைவம் ஏவம் மா அதை பிரிச்சுன்னா மா ஏவம் ஏவம்னா இந்த விஷயத்தில் மா சந்தேகப்பட வேண்டாம் மான்னா சந்தேகப்பட வேண்டாம் லோகே உலக வழக்கில் ததேக்ஷாத் ததா ஈக்ஷனாத் அதை பிரித்தோம்னா ததான இவ்விதமான இந்த குணரக்தியானது ஈக்ஷனாத் பிரயோகம் செய்யப்படுகிறது உலக வழக்கத்தில் இது பிரயோகம் செய்யப்படுகிறது இந்த திரும்ப திரும்ப சொல்கிறதுங்கிறது ஒரு இடத்துல தோஷமாக இருக்கணும் ஒரு இடத்துல தோஷம் கிடையாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டில் சொன்னால் அந்த ஓட்டர் ரிக்கார்டுன்னு ஒன்று சொல்லுவோம் கேட்டிருக்கீங்களா இப்போ எல்லா ஓட்டர் ரிக்கார்டு சின்னப்பா எங்களுக்கு தெரியாது அந்த காலத்தில் அந்த டேப் வந்து அரக்கு ரிக்கார்டு வரும் அதில் ஒரு கோடு விழுந்துருச்சின்னு வச்சுங்க திரும்பி அதை ஒரே வரியாக திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்கோம் பட்ட பேரே வச்சுருவான் ஒருத்தவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் பட்ட ஓட்டர் இருக்காதுன்னு பேர் வச்சிருவாங்க இப்போ ஓட்டர் இருக்கானா இப்போ இருக்க பையங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் வந்தது அப்படி திரும்ப திரும்ப சொல்லுதல்ங்கிறது சில இடத்துல தோஷம் இங்கே தோஷம் கிடையாது ஏன்னு சொன்னால் நிறைய இடங்களை புரிகிறதற்காக சொல்கிற பழக்கமெல்லாம் இருக்குது ரெண்டும் ஒரே பொருள் தான் திரும்ப திரும்ப சொல்லுதல்ங்கிற தோஷம் இங்கே வராது உலக வழக்கத்திலே அப்படி சொல்கிற பழக்கம்லாம் இருக்குன்னு சொல்லி முப்பத்தி ஏழாவது சுலோகத்தில் ஒரு உதாரணமாக ரெண்டு மூணு வார்த்தையே சொல்கிறார் அதெல்லாம் எப்படியெல்லாம் ஒரே சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறார் நாமளும் நிறையா பார்க்கலாம் அதில் முப்பத்தி ஏழாவது சுலோகம் படிக்கலாம் கர்த்தவ் கர்த்தவியம் குருதே தேக்கியம் குருதே தே தாரிய விஷ்டம்சதினம் கத்தியம் கூத்தியரம்விஷ்டம் பிரசீதினம் உலக வழக்கத்திலேயே ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிற பழக்கம் உண்டுன்னு வித்யாரண்யர் இங்கே ஒரு மூணு வார்த்தையை உதாரணமாக சொல்கிறார் என்ன வார்த்தைன்னா செயலை செய்கிறான் சொல்லை சொல்கிறான் சுமையை சுமக்கிறான் இப்படி பேசுகின்ற உலக மக்களிடம்தான் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகின்றோம் எல்லாத்தையும் இந்த பா பேச்சு வழக்கில் இருக்குது அதனால் இது புனருக்தி தோஷம் இல்லை அப்படி சொல்கிறவங்க கிட்டத்தையும் சொல்கிறவங்கிறார் ஒரு வகுப்பில் ஒரு குருவானவர் சொல்கிறார் கருவி கரணங்கள் எல்லாம் ஒடுங்க வேண்டும் ஒரு குரு சொல்லி கொடுக்குறார் கருவி கரணங்கள் ஒடுங்க வேண்டும் உடனே சிஷியை அனுக்கிறான் குருவே நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க கருவினாலும் கரணம்னாலும் ஒரே வார்த்தை கேட்கலாம்ல கருவின்னாலும் கரணம்னாலும் ஒன்று தான் நீங்கள் என்ன அப்படி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு குரு கேட்கலாம் அப்படி கேட்பான் நான் கேட்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் இது வந்து சொல்கிற பழக்கத்தில் இருக்குது இங்கே என்ன சொல்கிறாருன்னா செயலை செய்கிறான் செய்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது செயலத்தையும் செய்கிறான் இந்த செயலைங்கிற வார்த்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் செயலை செய்கிறான்ங்கிறார் அதே மாதிரி சொல் சொல்கிறான்னு என்ன அர்த்தம் சொல்லத்தையும் சொல்ல முடியும் சொல்லை சொல்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்ன சொல்கிறேன் ஒரு சொல் சொல்லிட்டான் அப்படிங்கிறோம் அப்போ இது உலக வழக்கத்தில் இருக்குது சுமக்கிறான்னாலே சுமையிட்டே சுமக்க முடியும் சுமையை சுமைக்கிறான்னு அர்த்தம் ரெண்டு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இங்கே சுமையை சுமைக்கிறான்னு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படிங்கிறார் கேட்டு கதவுங்கிறோம் கேட்டு வேற கதவு வேறே ரெண்டும் ஒன்று தான் நட்ட நடு சென்டர்ன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நட்ட நடு சென்டர்னு போ எல்லாத்துக்கும் ஒரே விரி மணி இந்த இருக்குது ஏதாவது இருக்கா சில பேர் வரும்போது எப்படி பஸ்ஸில் வந்தீங்கன்னு கேட்பேன் ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கிட்டே வந்தேன் பேர் ஸ்டாண்டிங்கில் ஸ்டாண்டிங்னாலே நின்றுக்கிட்டு ஸ்டாண்டிங்கில் வந்தேன்னு சொல்லிடலாம் ஆனால் என்ன சொல்லுவான் ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கிட்டே வந்தேன் இப்படி சொல்கிற பழக்கம் இருக்கா இல்லைங்களா இவ்வாறு உலக வழக்கத்தில் இருக்குது எப்பயுமே ஒரு உலக வழக்கத்தில் தோஷம் இருந்தால் கூட அது பழக்கத்துலேருந்து அதைவே சட்டமாக்கிடுவாங்க அது கரெக்டுன்னு சொல்லிடுவாங்க சில இப்போ வேறு ஒன்றும் இல்லை இருக்காங்க இங்கே நம்ம இந்த இடத்துல நரபலி கொடுக்கறது குற்றமாக தப்பா சரியாக தப்பா பெரிய தப்பு தூக்குல போட்டுருவான் அவங்களுக்கு அது சட்டம் காட்டுவாசிகளுக்கு இருக்கா இல்லையா அந்த காலத்தில் கதையில் படிக்கிறோம் ஒரு பழக்கத்தில் எது வந்தாலும் அது தோஷமாக சொல்ல மாட்டாங்க அது அவங்களுடைய அந்த மாதிரி பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தை இருந்தால் அர்த்தமே முக்கியமே ஒழிய சொல்லலை வந்து இப்படி தோஷம் இருக்குது அப்படி தோஷம் இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உலக வழக்கத்தில் இப்படி எல்லாரும் சொல்கிறதுனால அவங்களுக்கு புரியறதுக்காக சத் இருந்தது அப்படிங்கிற வார்த்தையே நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாரு செயலை செய்கிறான் சொல்லை சொல்கிறான் சுமையை சுமைக்கிறான் சொல்லி மூணு வார்த்தையை சொல்லி இப்படிலாம் உலக வளகத்தில் இருக்குது அதனால் இதை நீங்கள் தோஷம் சொல்ல முடியாது சொல்வதை சொல்வது வேதாந்தத்தில் உண்டு புரிவதற்காக ரொம்ப நல்லா புரிஞ்ச பிறகு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த இதில் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் இங்கே உதாரணம் மட்டும் சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் வேறு கருத்துக்கு போகிறாரு அங்கே பார்க்கலாம் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் முப்பத்தி ஏழு இங்கே சிம்பிளான சுலோகம் தெரியுது வேறு ஒரு கஷ்டமான சுலோகம் கிடையாது கர்த்தவியம் குருதே செய்ய வேண்டியதை செய்கிறான் அதாவது செயலை செய்கிறான் ரெண்டாவது அர்த்தம் வாக்கியம் புரூதே வாக்கியம் ப்ரூதேன்னா சொல்லை சொல்கிறான் தாரியசிய தாரணம் சுமையை சுமைக்கிறான் மூணு வார்த்தை சொல்றாருங்க இப்படிலாம் உலக வழக்கத்திற்கு உதாரணத்துக்காக சொல்றாரு சொல் செயலை செய்கிறான் சொல்லை சொல்கிறான் சுமையை சுமைக்கிறான் சொல்கிறான்னு சொன்னாலே சொல்லத்தையும் சொல்ல முடியும் செய்கிறான்னு ஒரு செயல்தான் செய்ய முடியும் சுமக்கிறான்னு ஏதாவது ஒரு சுமையத்தையும் சுமக்க முடியும் ஆனா வார்த்தையை சேர்த்து சொல்றான் அப்படி சொல்றவங்க கிட்ட தான் நான் சொல்றேங்கிறார் முதல் வரியில சொல் செயலை செய்கிறான் சொல்லை சொல்கின்றான் சுமையை சுமைக்கின்றான் வரி இத்தியாதி இது போன்ற வாசனா ஆவிஷ்டம் வாசனா ஆவிஷ்டம்னா வாசனையுடன் கூடியவனை இப்படித்தான் சொல்ற பழக்கம் எல்லாருக்கும் வாசனையா இருக்கு வாசனையுடன் கூடியவனை பிரதி ஆசித் பிரத்தியாசி இருக்கோம்னா பிரதி ஆசித் பிரதினா நோக்கி இப்படி சொல்லும் பழக்கம் உடைய வாசனையுடைய பார்த்து அவனை நோக்கி ஆசித் இருந்தது சத் அடுத்த வார்த்தை ஈரணம் அதை பிரிக்க ஈரணம் சத்துனா இருந்தது சத்து ஆசித்னா இருந்தது சத் இருந்தது இதி என்று ஈரணம் கூறப்பட்டது அதாவது சொல்லை சொல்கிறான் செயலை செய்கிறான் சுமையை சுமைக்கிறான் இது போன்ற வாசனையுடன் கூடியவனை பார்த்து சத்து இருந்தது என்ற வார்த்தை சொல்கின்றோங்கிறார் வேற ஒண்ணும் இல்லை அந்த உதாரணத்துக்காக அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்றாரு இந்த சுலோகத்தில் சத்து இருந்ததுன்னு சொல்றோம் யாரிடம் சொல்றோம்னா உலக வழக்கத்தில் இப்படி பேசுறாங்க அதனால நாங்கள் அந்த வார்த்தையை சொல்றோம் அப்படிங்கிறார் அதுக்கு மூணு வார்த்தையை உதாரணமா சொல்லியிருக்கிறாரு அடுத்த சுலோகம் கொஞ்சம் முக்கியமான சுலகம் பார்க்கலாம் முப்பத்தி எட்டு இந்த காலாபாவே பூரேத்யுக்தின்று பூவன்னா இருக்கு பூன்னு பட புரேத்யுக்தின்னு மாற்றிக்கிறனால காலாபாவே புரேத்யுக்தி காலவாசனாயுதம் ி காசனித் இங்க அந்த மந்திரத்தில் சிருஷ்டிக்கு முன்பு சத் இருந்ததுன்னு சொல்கிறோம் முன்புன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதனுடைய பொருள் என்ன காலத்தை குறிக்கிது முன்புங்கிறது காலம் தானே பின்பு நாளும் காலம் முன்பு நாளும் காலம் அப்ப காலம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது சத்து ஒரு தத்துவம் இருக்கிறது அப்ப ரெண்டு வேற வேறையா கேள்வி காலம்னு ஒன்று சொல்ற முன்பு சொல்லியாச்சு இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்து இருந்தது விளக்கம் சொல்லியாச்சு அப்படி சூன்யம் இருந்ததுங்க புறக்கணிச்சிட்டான் இப்ப காலம் ஒண்ணு வந்துருச்சு சத்துன்னு ஒண்ணு வந்துருச்சு பிரம்மன் ஒண்ணு இருக்கு காலம்னு ஒண்ணு இருக்கு அப்ப ரெண்டு இருக்கா இருமையா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா அப்போ இருமை வந்து விடுமேன்னு வரும் பொழுது நீ சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா காலம்ங்கிறத இல்லாமல் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது காலங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஒத்துக்கிறோம் ஆனால் அது கால வாசனை எல்லார்ட்டும் இருக்குது காலம் இல்லாமல் ஒருத்தனை வந்து கற்ப விஷயத்தை கற்பனையே பண்ண முடியாமல் வாசனை எல்லார் புத்திலையும் இருக்குது அதனால் இந்த காலத்தை சொல்கிறான் உண்மையிலேயே காலம்ங்கிறது ஒரு கற்பனை அதை நிறுவனம் பண்ணுற அதனால் ரெண்டு இருக்குன்னு சந்தேகமெல்லாம் வேணாங்கிற காலமும் இந்த இடம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இது உண்மையிலே கிடையவே கிடையாது இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சட்டில் பாயிண்ட் சூட்சமான பாயிண்ட் ஏன்னால் நாம் இருக்கிறதே டைமுக்குள்ளதே இருக்கோம் ஒரு ஸ்பேஸில் ஒரு இடத்துலதே இருக்கும் இந்த இடமும் காலமும் இல்லாத ஒரு விஷயத்தை புரிகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் அது புரிகிறது வரைக்கும் காலத்தை சொல்லித்தே ஆகணும் ஒரு இடத்த சொல்லித்து ஆகணும் அதற்காக சொல்லப்படுகிறதுங்கிற காலை இல்லைங்கிறதுக்கு உதாரணம் பார்க்கணும்னா ஆழ்ந்த உறக்கம் தான் காலங்கிறது பொய் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆழ்ந்த உறக்கம் நீங்கள் நல்லா தூங்கியாச்சு நல்லா ஏதோ கடுமையாக வேலை செஞ்சுட்டு ஸ்லீப்பிங் டோஸ் கூட போட்டு தூங்கிட்டீங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எந்த ஒரு விஷயமும் முழிச்சு பார்த்த விட என்ன பார்ப்பீங்க தெரியுமா டயத்தத்தையும் ஆறு மணி நேரம் ஆச்சா ஒரு மணி நேரம் தூங்கலாம்னு போயிருக்கீங்க ஏதோ ஸ்லீப்பிங் டோஸ் போட்டிங்க நல்லா தூங்கியாச்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டே நான் அப்படிங்க அந்த டைம் போனதே தெரியாது தெரியாதுங்களா இல்லைங்களா அப்போ இந்த காலங்கிறது அந்த நம் மைண்ட் இருந்தால் தான் காலத்தை கணிக்கும் மனம் இல்லாத நேரம் காலங்கிறதே நம்மளுக்கு கிடையாது இன்னொன்று மைண்டு கான்சென்ட்ரேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த காலம் வந்து தெரியாது இப்போ இந்த வகுப்பே இருக்குது நான் ஏதோ பாகவதம் படிச்சுட்டு கதை சொல்லிக்கிட்டு ரெண்டு விட்டு அடித்து ஜாலியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மு நான் முடிச்சுட்டேன் ஹரகரணமாக பார்வதி பத ஏன்னு முடிக்கிறேன் இன்னும் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க வேதாந்த வகுப்பு சொன்னால் சும்மா டைத்தஞ்சு பார்க்க சொன்னோம் ஏன்னா தூக்கம் வந்தோம் இது காலை ஒரு நிமிஷம் போகிறது அப்படியே கடுமையாக போகும் அப்போ பாருங்கள் அது போகிறதே தெரியலை இது ஒரு மணி நேரங்கிறது டிவி பார்த்தா ஒரு மணி நேரம் அருமையான படம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மணி நேரம் போனது தெரியுமா இல்லை கிரிக்கெட் மேட்ச இன்ட்ரெஸ்ட்டாக போகிறது தெரியாது இதே இது வேறு கிளாஸில் வேதாந்தம் புரியாதவங்களை கொண்டாந்து உட்காந்து கேட்டால் எப்படி இருக்கும் அதை விட கொடுமையாக அது ஒரு மணி ஒரு நாள் போனது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது மைண்டில் அந்த காலங்கிறது இருக்குது ஒரு கற்பனை தான் காலங்கிறதுங்கிறார் இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஹோமா ஸ்டேஜுக்கு போயாச்சு பத்து வருஷம் ஹோமா ஸ்டேஜில் இருக்கார் அவர் ஹோமா ஸ்டேஜுக்கு போகும்போது அவர் குழந்தைக்கு மூணு வயசு இல்லாட்டி அஞ்சு வயசுன்னு வச்சுருக்கேன் பத்து வருஷம் ஹோம் ஆஸ்ட் திரும்பி வர்றாரு அவர் பையனை கேட்டால் யாருன்னு தெரியாது அவர் ஏன்னா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிருப்பான் இவருக்கு இவ்வளந்து என்ன எங்கே எவ்வளோ எங்க எங்கே எங்கே இருந்தேன் எப்படி இருந்தேன்னு கேட்பார் அவருக்கு இருந்த இடமும் தெரியாது அந்த காலம் பத்து வருஷங்கிற மைண்டே அவருக்கு இருக்காது இது யாருன்னு கேட்பார் நம்மளுக்கு பத்து வருஷம் கடந்து போயிடுச்சு இந்த யோகாபாஷி ஸ்டம் சில நூல்களெலாம் சொல்கிறாங்க காலம்ங்கிறது கற்பனைங்கிறத ரொம்ப நிரூபணம் பண்ணுறாங்க நீங்கள் இந்த கனவு அங்கிருக்கீங்க இல்லை அப்போதான் படுத்திருப்பீங்க படுத்து ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது ஒரு பெரிய கனவு ஒரு ஆறு மாதம் நிகழ்ச்சி கனவில் வந்தது மாதிரி இருக்கும் எந்திரிச்சு பார்த்தா அப்போ தான் படுத்து தூங்கியிருப்பீங்க அந்த ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கனவே ஒரு சில நொடிகளில்தான் வருதான் ஒரு சில செகண்டில் தான் கனவு வருதுங்கிறாங்க நம்மளுக்கு படுத்து வைங்கிற பெரிய கனவாக தெரியும் ஆனால் அது நடந்த செகண்ட் பார்த்தா ஒரு செகண்ட் தான் இருக்குங்கிறாங்க அதில் பெரிய டைம் அது மட்டும் இல்லை நாம் இங்கே படுத்துருக்கோம் அங்கே ஒரு உலகம் வருது ஒரு தேசம் வருது அங்கே ஒரு ஆகாஷம் வருது அங்கே மனிதர்கள் வர்றாங்க அது உண்மை மாதிரி தானே இருக்கு அது பொய்யா தெரியுதா கனவு காங்கும்போது கனவு பொய்யுன்னு யாருக்காவது தெரியுதா அங்கே ஒரு உலகம் கிரியேட் ஆகுது இந்த மைண்டுக்குள்ளே இவ்வளோ ஊண்டு மைண்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆகாசம் ஊர் ஆள் எல்லாம் வருது அதில் உண்மையாத்தான் தெரியுது டைம் தெரியுது இல்லை அப்போ அந்த காலம்ங்கிறது என்னென்னு ஒரு கற்பனை இந்த காலத்தையும் கட இடத்தையும் கடவுள் படைத்தான்னு சொல்கிறான் இந்த டைமை கடவுள் தான் படைத்தார்னு சொல்கிறோம் இந்த ஸ்பேஸையும் அவர் தான் படைத்தார்னு சொல்கிறான் அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு எப்போ படைத்தார் எங்கே இருந்து படைத்தார் இந்த கேள்வியே தப்பு தெரியுமா நல்லா யோசித்து பார்த்து கேள்வியே தப்பு கடவுள் காலத்தையும் இடத்தையும் படைத்தார்னு சொன்ன பிறகு அவர் எங்கே எப்பொழுது படைத்தாருங்கிற கேள்வியே தப்பு என்ன இடத்தையே அவர்தான் படைக்கிறார் எங்கேங்கிற வார்த்தை கிடையாது நம்ம ஏன்னா இதை வந்து நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது ஒரு இடமும் டைமும் இல்லாமல் நம்ம மைண்டுக்குள்ளே எதுவுமே உள்ளே போகாது ஆனால் வேதாந்தத்தை நல்லா டீப்பாக படிக்க படிக்க இந்த காலம் கற்பனைங்கிறது புரிய ஆரம்பிக்குது இதை நல்லா டீப்பாக போனீங்கன்னா காலமும் ஸ்பேஷி இல்லவே இல்லைங்கிறது புரியும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும் டைமையும் ஸ்பேஷையும் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் சொல்லவே முடியாது கோடி கோடி வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்னென்னு கேள்வி கேட்கலாம் கோடி கோடி கோடி கோடி வருஷம் இன்ஃபினிட் இயர்ஸு அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது தெரியுமா சொல்கிறான் ஒரு இரநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இது படைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இல்லை அதுக்கு முன்னாடி ஆயிரம் கோடி வருஷம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இது வந்து என்ன கற்பனையாக இருக்கிறோம் பழி சொல்ல முடியாமல் இருக்கு ஸ்பேஷை அப்படிதான் எங்கே முடியாது பதிலே சொல்ல முடியாமல் இருக்குது எது உண்மையாக இல்லையோ அது பதில் சொல்ல முடியாது அப்புறம் எது உண்மையாக ஒன்று மாட்டிருக்கோ அதுக்கு பதில் சொல்ல முடியாது பதில் சொல்கிறதுக்கு வேறு இல்லை விண்வெளியிலலாம் டைம் மாறும் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்பேஸில் நம்ம போயிட்டோம்னா சொல்லுவாங்க சயின்ஸ்லேயே சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு ஸ்பேஸுக்கு போயாச்சு உங்கள் ஆயில் வந்து வேறு மாதிரி ஆயிடுமா திரும்பி வந்து அவர் ஆயிரம் வருஷம் முடிஞ்சிருக்குமா இங்கே உங்களுக்கு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் மாதிரி தோணுங்கிறாங்க இது ஏதோ ஆராய்ச்சியிலே சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸ்பேஸில் போயாச்சுன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வருஷங்கிறது எவ்வளோ முந்நூற்றி நாள் தேவர்களுக்கு ஒரு வருஷமே ஒரு நாள் தான் அவங்களுக்கு மார்கழி மாதம் காலையில் நாலு டு அஞ்சு அதனாலே மார்கழி மாதம் நம்ம வந்து அந்த பஜனையெல்லாம் படிக்கிறோம் அவங்களுக்கு அந்த ஒரு வருஷம் இருக்கிறதே ஒரு நாள் இருக்கிற ஃபீலிங் இருக்குமா நம்மளுக்கு நூறு வருஷம் வாழ்ந்தால் முழுசாக தீர்க்க அயுஷாக வாழ்ந்துவிட்டோம் நம்ம நினைக்கிறோம் ஆட்டுக்குட்டி ஏழு வருஷம் இருந்தால் அது தீர்க்க ஆயுஷா வாழ்ந்த மாதிரி அதுக்கு ஃபீலிங் இருக்கும் ஈசலுக்கு ஒருநாள் தான் ஆயில்ல அதுக்கு ஒரு நாள் தான் அதோடய யோனி தர்மங்கிறாங்க அதுக்கு டைம் அப்படித்தான் தோணுமா முதலையர்களுக்கெல்லாம் முந்நூறு வருஷம் திமிங்கெல்லாம் ஐநூறு வருஷம்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு அது ஐநூறு வருஷம் இருந்தால்தான் அதனுடைய மைண்டில் ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்குமா இந்த காலதத்துவங்கிறது நம்மளுடைய உடலை வச்சியும் ஸ்பேஸை வச்சும் நிறைய மாறுதுங்கிறாங்க அதனால் அது வந்து உண்மையிலே இல்லை கற்பனை அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ செவ்வாய் கிரகம் அது ஒரு டைம் எடுக்குது எத்தனையோ நாள் சொல்கிறோம் யுரேனஸ் நிப்டியுன்னா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு சுற்று தான் சூரியனை அப்போ அதுக்கு ஒரு வருஷங்கிறது ஆயிரம் வருஷம் நம்ம கணக்கில் ஏதோ கணக்கெல்லாம் சொல்றாங்க அப்படி அப்ப அந்த கிரகத்துக்கு போய்ட்டா ஒரு வருஷம்ங்கிறது அதுவா இருக்கும் சூரியநாயக வருஷம் சுற்றினா ஒரு வருஷம் அப்போ ஒவ்வொரு கிரகத்திலையும் அந்த காலதத்துவம் மாறுது ஸ்பேஸில் போனாலே மாறுது அப்படிங்கிறார் இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா இந்த சிருஷ்டிக்கு முன்புங்கிறது நாம வேதாந்தம் படிக்க வந்து படிச்சு முடிச்சு அதுக்கு உள்ள கரெக்டா போறது வரைக்கும் இந்த இடத்தையும் காலத்தையும் விட்டுட்டு நம்மளால் சிந்திக்கவே முடியாது அதனால் நம்ம மனசை வச்சுதான் சொல்கிறாங்க இந்த டைம் எல்லோரும் பாருங்கள் எதுனாலும் கேட்டால் நேரம் சரியில்லேம்பாங்க டைம் சரியில்லேம்பாங்க பார்த்துருக்கோமா இல்லைங்களா கேட்டால் யமகண்ட ராகுகாலம் எல்லாம் டைம் வச்சுதான் இருக்குது நேரம் சரியில்லை இந்த நேரம் சரியில்லைங்கிற வார்த்தையே தப்பு டைம் சரியில்லைங்கிற வார்த்தையே தப்பு நம்ம ஜோசிய கார்டை போனால் ஒரு இதில் கூட வரும் நேரம் எப்படி இருக்குன்னு கேட்பான் நாலு வருஷம் நாய் படாத பாடுபாடுவேன் அப்படிம்பான் பிறகு பத்து வருஷம் பண்ணிப்படாத பாடுபடுவான் பிறகு அதுவே பழகி போயிருமா ஒரு படத்துல இருக்கும் எப்பயுமே இதெல்லாம் இந்த மாதிரி பார்க்கலாம் தப்பு கிடையாது என்ன டைம்ங்கிறது நம்ம அதையும் சொல்கிறோம் நேரம் சரியில்லை காலம் அப்படின்னு சொல்கிறோம் நாம் செய்ய வேண்டிய வேலையை முறையாக செய்யணும் முயற்சி திருவனையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும்ங்கிற நம்ம எப்போ செய்கிற வேலை சொல்கிற இருக்கட்டும் நீங்களே போங்க நான் அது இந்த தத்துவத்தை விட்டு வேறு விஷயத்துக்குள்ளே வந்து சொல்கிறேன் இந்த டைம் காலங்கிறது நம்ம வார்த்தையில் எப்போயும் சொல்ல நேரம் சரியில்லை இத்தனை வருஷம் கழிச்சா நல்லா இருக்கும் அந்த வருஷம் கழிச்சா நல்லா இருக்கிற வார்த்தை இருந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் தெரிஞ்சுக்கிறலாம் அதுக்கு மேலே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் இந்த காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஜோஷியற்ற போய் ஒருத்தர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா நடந்த சொல்கிறேன் அவர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான டைம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி தான் நடக்கப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப நல்லா சொல்கிறவரே சொல்லிடுறாரு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இல்லை நான் அதை முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி கடுமையாக உழைக்கிறாரு கடவுள் நம்பிக்கையோடு உழைக்கிறார் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும் அப்படி எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தா நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் நம்பிக்கை இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு இவர் போய் பார்க்குறாரு பார்த்த பார பார்த்தா ஜோசியர் சொன்னது இப்படி நடக்கவே இல்லை அவர் சொன்னால் எதுவும் மாறாது ஆனால் மாறி நடந்திருக்கு நடந்தது ஒரு இடத்துல நான் சொல்கிறாரு பெரிய ஜோசியரு அப்போ எப்படி திருப்பி போய் அவர்கிட்ட போய் காமிக்கிறார் அதே ஜாதகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா இவருக்கு பார்த்தா யா வச்சுருக்க முடியுமா ஆயிரம் பேர் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு ஒரு கண்டம் வர்றது மாதிரி வந்து விலையிருக்கமேங்கிறார் அப்போ அன்னைக்கு சொன்னால் அவரே மாற்றிட்டா இருப்பேன் அவருக்கே இப்போ வேறு மாதிரி புரியப்படுது அந்த ஜாதகத்தில் இது நடந்தது ஒரு இடத்துல பண்ணி அன்னைக்கு அப்படி இல்லையே அப்படிங்கிறாரு இல்லை அப்படி சொன்னீங்க இல்லையே அதில் அப்படி இல்லையேங்கிறாருப்பேன் அன்னைக்கு இது பிடிபடலை அதனால் எப்பயுமே நீங்கள் யாபம் வச்சுக்கணும் டைம் சரியில்லை காலம் காலம் மாற்றத்துக்கு டைம் மாற்றத்திற்கு கடவுள் படைத்தது அதனால் கடவுள் அதை என்னவெனாலும் பண்ண முடியும் காலமும் இடமும் கடவுளால் படைக்கப்பட்டது அதனால் என்னன்னா அது அதுக்கு முன்னாடி காலங்கிறது இல்லைங்கிறத நம்மளால் கற்பனை முடியாது ஏன்னா மைண்டே காலத்துக்குள்ளே வந்துடுது நம்ம உடம்பு எல்லாம் காலத்துக்குள்ளே வந்துடுது ஒரு ஸ்பேஸுக்குள்ளே வந்துடுது அது இல்லாமல் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சூட்சமாக ஷட்டில் புரிஞ்சுக்கிற முடியும் ஆனால் அதில் இருக்க முடியும் இது போக போக புரியும் இந்த தத்துவம் புரிஞ்சுனா இப்போ வந்து ராமர் வந்து இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த பதின லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையெல்லாம் சொன்னால் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியான்னு நினைப்பேன் நேற்று இருந்த மாதிரி க நம்மளுக்கே மைண்டில் ஓடும் எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாலும் இப்போ அது என்ன ஒன்றுமே அது அவ்வளவு காலத்துக்கு முன்புங்கிற புத்தியே வராது இந்த அத்வைத வேதாரம் புரிஞ்சால் அந்த கால ஸ்பேஸை பற்றி ஒரு ஆச்சரியமே வராது புரிகிற வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இதை கொஞ்சம் போக போக ஷட்டில் பாயிண்ட்டு தான் இது இந்த காலம் என்பது வேற கிடையாது கற்பனை அதனால் காலமும் சத்தும் வேறு வேறு என்று சொல்ல முடியாது ஏன்னா காலத்தை முன்முன்னு சொல்ல வேண்டி இருக்குன்னா காலத்தை வச்சுதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால சொல்கிறார் ஒரு குரு சொல்கிறாரு பாம்பை பார்த்து கயிறை பார்த்து சொல்கிறார் நீ பார்க்கின்றாயே பாம்பு அது பாம்பு அல்லங்கிறார் முதல்ல என்ன வார்த்தை சொல்கிறார் இவர் நீ பார்க்கின்றாயே பாம்புன்னு சொல்லும்போது இவரும் பாம்பனு ஒத்துக்கிட்டு தானே சொல்கிறாரு நீ பார்க்கின்றாயே அந்த பாம்பு அப்போ பாம்பு இவர் ஒத்துக்கிட்டார் பிறகு என்ன சொல்கிறாரு அது பாம்பு அல்ல அப்படிங்கிறார் ரெண்டாவது அப்போ முதல்ல சொன்ன வார்த்தை வச்சிங்களும் ஒத்துக்கிட்டு முதல்ல சொன்னீங்களேன்னு சொன்ன அர்த்தம் ஏன்னா இவன் பாம்பா பாத்துக்கட்டுறவன் கிட்ட அது கயிறுன்னு நேரடியா சொல்ல முடியாது கயிறுன்னு சொன்னார் வேற எங்கேயும் கயிறு இருக்குப்பா பாருன்னா அது பாம்பு கயிறு வேற எங்கேயும் இருக்குன்னு பார்ப்பான் இது கயிறு பா வேற ஏதாவது பாம்பு இது கயிறு வேற இடத்துல இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்ப இவன் புத்தி எப்படி இருக்கோ அதை சொல்லித்தான் உபதேசம் பண்ணணும் நாம் எல்லாரும் சிஷியர்கள் எல்லாருமே நாம் எல்லாம் கால தேசத்துக்கு உட்பட்டுதான் நம்ம மனசு இருக்குது அதனால் சிருஷ்டி இதற்கு முன்பு படைப்பதற்கு முன்புங்கிற காலத்தை சொல்கிறாரு காலவாசனை எல்லார்கிட்ட இருக்கிறதுனால கா சொல்கிறார் காலத்தை தாண்டி பேசுனா புரியாது இதில் சந்தேகிக்க வேண்டாம் அப்படிங்கிறார் அத்வைதம் பேசுகிறதே துவைதத்தில் பேசுகிறோம் நாமளும் நீங்களும் எல்லாம் பேசிக் நானும் வேற நீங்கள் வேற சப்ஜெக்ட் வேற துவைதம் இருந்தாத்தே இந்த அத்வயத்தை பேசி புரிஞ்சுக்கிற முடியும் ஆனால் புரிஞ்ச பிறகு இதெல்லாம் ஒரு கற்பனைங்கிறது அதில் வந்துடும் பொய்யான தோற்றம்ங்கிறது புரியும் ஆகவே கால தேசத்தை நீ சந்தேகிக்க வேண்டாம் காலம் என்பது வேறு சக்தி என்பது வேறு என்று இருமை சொல்ல வேண்டிய அவசியமில்லை காலம் என்பது ஒரு கற்பனையே அப்படிங்கிறார் அவன் என்ன கேட்டான் சிருஷ்டிக்கு முன்புன்னு சொன்னதுனால பிரம்மன் ஒன்று இருக்கு காலம்னு ஒன்று இருக்கு அப்ப ரெண்டு வந்துருச்சுன்னா காலங்கிறது இல்லை திருப்படம் என்றார் அது ஒரு கல்பிதம் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்திடலாம் காலாபாவே புரேத் யுக்திகே கால அபாவே அதை பிரிச்சோம்னா கால அபாவே காலமே இல்லாத பிரம்ம விஷயத்தின் சேர்த்துக்கணும் பிரம்ம திட்ட காலங்கிறதே கிடையாது ஏன்னா அவர் காலத்தவே அவர் படைத்தார்னா அந்த காலங்கிறது அவருக்கு முன்னாடி வராது காலமே இல்லாத பிரம்ம விஷயத்தில் புரேத் யுக்திகி முன்பு என்று சொல்வது இவை தோன்றுவதற்கு முன்பு என்று சொல்லுவது காலமே இல்லாத பிரம்ம விஷயத்தில் இவை தோன்றுவதற்கு முன்பு என்று சொல்லுவது கால வாசனையா யுத்தம் கால வாசனையான்னா கால வாசனை உள்ள இரண்டாவது வரியில் பாருங்கேவன் பிரதி ஏவ காலவாசனையுள்ள சிஷியனை கருத்தில் கொண்டே முதல் வரி கடைசி வார்த்தை யுத்தம் பொருந்துகின்றது சொல்லப்பட்டிருக்கிறது காலமே இல்லாத பிரம விஷயத்தில் இவை தோன்றுவதற்கு முன்பு என்று சொல்லுவது காலவாசனையுள்ள சிஷியனை கருத்தில் கொண்டே சொல்லப்பட்டிருக்கிறது தேன அத்ர தேனாத்ர பிரிச்சோம்னா தேன அத்ர தேனன்னு ஆகவே இந்த விஷயத்தில் விதீயம் இருமையை இருமையிருக்கிறது என்று நகி சங்கியதே சந்தேகிக்க இடமில்லை இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காரு நான் தான் கொஞ்சம் அதிகமாக விளக்க சொல்லியிருக்கிறேன் ஏன்னா காலங்கிறது இல்லை அப்படிங்கிறத சிஷ்யன் வந்து காலம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதனால் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வாக்கியத்தில் இருமை இருக்கிறது என்று சந்தேகிக்க இடமில்லை என்ன கருத்துன்னா சிருஷ்டிக்கு முன்புன்னு சொன்னார் அது காலம் சத்து இருந்ததுன்னார் அது பிரம்மன் அப்போ ரெண்டு வார்த்தை வந்தாச்சு இந்த சிருஷ்டிக்கு முன்புன்னு ஒன்று சத்து இருந்தது சத்து இருந்தது ஒன்றுன்னு நிரூபிச்சிட்டோம் சிருஷ்டிக்கு முன்புன்னு சொல்லும்போது காலத்தை சொல்லிட்டேன் அப்போ காலம்னு ஒன்று சத் பிரம்மன் ஒன்று ரெண்டு வந்துடலாம் சந்தேகம் வந்தான் ஆமாம் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் காலவாசனை இருக்குது எல்லா சிஷியர்களுக்கும் காலவாசனை இருக்குது அது நீக்க முடியாது மனசில் இருக்கிறதுனால அவங்க மனசை நினச்சிக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டது அப்படிங்கிறார் பிறகு இந்த வார்த்தையெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த சுலோகத்தில் சொல்கிறெல்லாம் ஏன் பேசுகிறோம் அத்வைதிற கருத்து வந்தாச்சுன்னா இந்த கேள்வியும் கிடையாது பதிலும் கிடையாதுங்க போகிறார் இந்த அத்வைதத்தை தெளிவாக புரிஞ்சாச்சுன்னா எந்த ஒரு கேள்வியும் கிடையாது அங்கே பதிலும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் அதை அடுத்த சுலோகத்தில் நிரூபணம் பண்ணுறாரு சுலோகம் முப்பத்தி ஒம்போது படிக்கலாம் சோத்யம்பா பரிகாரோவாம் Kriyadam twaitha pāshayām Advaitha pāshayā sotyam Nāsthi nābita duttharam Sotyam vā parihāro vā Kriyadam twaitha pāshayām Advaitha pāshayā sotyam ரம் இதுவும் ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா நாம் இருமையில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த கேள்வி இந்த பதில் எல்லாம் இந்த பூர்வபக்ஷம் சித்தாந்தமெல்லாம் இருமையில் இருக்கிறது வரைக்கும் தான் அத்வைதத்தை புரிஞ்சாச்சுன்னா இந்த கேள்வியும் கிடையாது பதிலும் கிடையாது அங்கே மௌனம்தான்ங்கிறார் வேற எதுக்கு குருமார்கள்லாம் வே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு புரியலையா அப்படின்னா அவங்க எது கேள்விகிட்டு பதில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு மற்றவங்களுக்காக சொல்கிறாங்க மற்றவங்க புரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அத்வைதத்துவம் புரிஞ்சாச்சுன்னா எந்த கேள்வி கேட்டாலும் எந்த பதில் சொன்னாலும் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது தெளிவாயிரும் மைண்டு அமைதியாயிருங்கிறார் அதாவது நம்ம உள்ளே நுழையிறோம் தத்துவ விஷயத்துக்குள்ளே ஆண்மீ விஷயங்களில் நுழையும் போது பல சந்தேகம் வரும் அதுக்கு பதில் சொல்வோம் திருப்பி சந்தேகம் வரும் பிறகு சந் பதில் சொல்வோம் இப்படி மாற்றி மாற்றி கேட்கணும் ஆரம்பத்தில் இதெல்லாம் பெரிய சாதனை செஞ்சு புரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்கு மேடம் இல்லை இது வரைக்கும் கேட்டதும் தப்பு பதில் சொன்னதும் தப்பு அப்படிங்கிறத இது இது சொன்ன பிறகு அது புரியும் அது வரைக்கும் இருக்கும் இந்த சிரமணம் மனநம் நிதித்தியாசனம்லாம் ஒழுங்காக பண்ணி எல்லா சாதனையும் பண்ணி எல்லாம் சீரியஸாக கேட்பான் சீரியஸாக கேட்டு சீரியஸாக நோட்ஸ் எழுதி சீரியஸாக படித்து சீரியஸாக யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு சீரியஸாக அப்படியே கவனமாக பதிலெலாம் சொல்லுவான் எல்லாம் பள்ளி குருவும் அப்படித்தான் சொல்வார் சீரியஸாக கேட்குற சிஷியனுக்கு சீரியஸாக பதில் சொல்வார் ஆனால் அவர் மனசில் சீரியஸ் இல்லை அவனுக்கு புரிகிறதுக்காக சீரியஸாக சொல்லுவார் எவ்வளியா நன்கு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் எந்த கேள்வியும் இல்லை எந்த பதிலும் இல்லை எல்லாவற்றையும் வேடிக்கையாக பார்ப்பான் இந்த சிரவணம் பண்ணுறது மனநம் பண்ணுறது நிதித்தியாசனம் பண்ணுறது எல்லாமே ஜோக்கு மாதிரி ஆயிருமா இந்த ஞான நிஷ்ட பிறகு ஆனால் விவகாரத்தில் துவைதம்தான் இருமையிலே இருக்கணும் துவைதம் இல்லைன்னு சாப்பிடக்கூட முடியாது சாப்பாடும் பிரம்மனு நானும் ஒன்று நினைச்சோம்னா சாப்பிட முடியுமா நினைக்கணும் தப்பு இல்லை ஆனால் அது வேற இது வேறு சாப்பிட முடியாது நீங்கள் வேறு நான் வேறு என்னத்தையும் விவகாரம் பண்ண இது உண்மை இல்லை பொய்யுங்கிற புத்தியோடு விவகாரம் நடக்கும் துவைதம் இல்லாமல் வெளி விஷயமே சொல்ல முடியாது இட்லியும் நான் ஒன்றுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் எப்படி சாப்பிட்றது இட்லி வேறையாக பார்த்தா சாப்பிட முடியும் ஆனால் ஆண் தத்துவ விஷயத்தில் மைண்டில் ஒன்றுங்கிற புத்தி இருக்கணுங்கிறாரு சீரியஸாக தான் கேட்கணும் சீரியஸாகத்தான் நோட்ஸ் எல்லாம் எழுதணும் சீரியஸாகத்தையும் சிந்திக்கணும் எல்லாம் சிந்தித்து முடிஞ்ச பிறகு அது சீரியஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியும் தயானசாமி ஒன்று பண்ணார் ரிஷிகேஷில் போய் படித்தார் நிறைய இடங்களில் படித்தார் ரொம்ப சீரியஸாக பாடமெல்லாம் நிறைய பேர்ட்டையெல்லாம் படிச்சுருக்கார் அவர் அவருக்கு ஷெண்மியானந்தர் குரு மற்ற சில பேர்ட்டையெல்லாம் படித்திருந்தார் தபவன் மகாராஜர் படித்தார் நிறையா நோட்ஸ் எழுதி வச்சாராம் அங்கே இப்போ இருக்க ஒரு குடிசை இருந்திருக்கு ஒரு குடிசை இருந்துச்சான் நிறையா நோட்ஸாக எழுதி அதில் கூட அடிக்க வச்சுருந்துருக்காரு ஒன்னாக வெளியே போயிருக்கார் தீ பிடிச்சி தெரிஞ்சு போச்சோம் அவ்வளோ எரிஞ்சு போச்சு அவரோடய நோட்ஸ் எல்லாம் அது ஒன்றுமே அவர் தோணலையா இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனா இவ்வளோ எழுதி வச்சோமே எரிஞ்சு போச்சுன்னே தோணலை ஏன்னா அது புரிகிறதுக்காக எழுதி புரிஞ்ச பிறகு அது இருந்தேண்ணே இல்லாட்டி என்ன போனேண்ண போகாட்டி என்னங்கிற சர்வசாதாரணம் அசால்ட்டை எடுத்துக்கிட்ட இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னு வச்சுங்க நம்ம ரொம்ப பொக்கிஷமாக இருக்கும் ஒரு நோட்ஸே ஒரு வேதாந்த நோட்டு ஒன்று வாங்கி வச்சுருப்போம் இல்லாட்டி ஒரு புத்தகம் வாங்கியிருப்போம் எங்கேயாவது கிடைக்காத புஸ்தகம் யாராவது தூக்கிட்டு போய்ட்டு தாங்க முடியாது விஷயம் புரிஞ்சு வச்சு வச்சுங்களேன் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருப்போம் என்ன சொல்கிறாருன்னு நன்கு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே கிடையாது ஒரு நல்ல வேதாந்தம் புரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு பதில் தெரியலை தத்துவ விஷயமில்லை வேறு ஏதாவது கேள்வி கேட்குறீங்க தெரியலன்னு சந்தோஷமாக சொல்வார் ஏன்னா எல்லா உலகம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமில்லை மற்றவங்கன்னா ஒரு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும் அவருக்கு எந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது எங்கே குருநாயக் சாஹியே ஏழ்மலைக்கு வந்திருந்தார் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சில கேள்வியெல்லாம் இந்த ஆன்மீக விஷயம் சம்மந்தப்பட்டதேன் தத்துவம் விஷய விஷயம் இல்லாமல் சிலது கேட்பாங்க எனக்கு தெரியல ஏதாவது புத்தகத்துலேருந்து படிச்சு சொல்கிறேன் பார் சாதாரணமாக சொல்வார் ஏன்னா உங்களுக்கே தெரியலையா தெரியல அப்படின்பார் தெரியல என்ன அப்படிம்பார் தெரியாட்டி என்ன இப்போ உலக விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமில்லை அப்படி அவங்களுக்கு தெரிய அந்த தெரியலைங்கிற ஒரு பெருசாக தோணாது இதே மாதிரி சில பேர் இருக்காங்க சுரோத்ரீ பிரம்மணிஷ்டன் பிரம்மணிஷ்டன் வெறும் பிரம்மணிஷ்டன் சொல்கிறான் ஸ்ரோத்ரிய பிரம்மணிஷ்டன் சொல்கிறான் பிறகு வெறும் சுரோத்ரீன்னு சொல்லுவான் இந்த வேதாந்தில் மூணு குருமார்கள் இருப்பாங்க இந்த ஸ்ரோத்திரியுங்கிறவர் என்ன முறையாக பாடம் கேட்டிருப்பார் அவர் கேள்வியாடன்னு முறையாக பயன் சொல்வார் இந்த சுரோத்திரிய பிரம்மணிஷ்டனுங்கிறவர் பாடமும் கேட்டுட்டு பிரம்மத்தை நல்லா புரிஞ்சிருப்பார் அவரும் ஓரளவுக்கு நல்லா சொல்லிடுவார் இந்த வெறும் பிரம்மணிஷ்டன் இருக்காங்க சில பேர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதோ பூர்வ ஜென்ம வாசனையில் மன சுத்த சுத்தி சில வார்த்தைகள் கேட்டோன்னே தத்துவம் புரிஞ்சு பார்த்து போய் இதை முறிஞ்சு போயிடும் போய் கேள்வி கேட்கணும் ஒன்றுமே இல்லை எது கேள்வி கேட்குறப்போ வேலையை பார்த்துட்டு போட்டுருவாங்க பிரம்மாவது என் மனசு அசுத்தமாகவே இருக்குன்னா மனசே இல்லை பிறகு கஷ்டமாக இருக்குன்றாங்க இந்த முறையாக கேட்டவர் அப்படித்தான் இருக்கும்பா அதில் இந்த சாதனையெல்லாம் பண்ண மன சுத்தமாக சொல்லுவாங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கா மனசும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது சுத்தமாக இருந்தால் அஸ்தமன் போ அப்படின்றார் ஏன்னா அவங்களுக்கு அதில் மட்டும் இருக்காங்க அதனால் இந்த அத்வைத தத்துவம் புரிக்க புரிகிறது வரைக்கும் தான் என்ன புரிஞ்சாச்சுன்னு சொன்னாங்க வேறுபா கேள்வியும் கிடையாது பதிலும் கிடையாதுங்கிறார் சரி நல்லா புரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் நான் கிளாஸுக்கு போகலாமா வேணாமா ஜபம் பண்ணலாமா வேணாமா இந்த கொஸ்டின் நிறையா பேருக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த தத்துவத்தை புரிய வர்ற கிளாஸுக்கு வர்றவங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க எனக்கு நான் முன்னாடி நிறையா ஜமம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ எல்லா ஆத்மஸ்வரூபம் தத்துவ விஷயத்துக்கு நான் அதிகமாக கவனம் செலுத்திட்டேன் இது புரிஞ்சு போச்சு அதனால் நான் வந்து இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீவே ஜம இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லையா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கொஸ்டின் நிறையா பேருக்கு இருக்குது நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்வாங்கன்னா இந்த வேதாந்த விஷயத்தில் அதிகமாக நம்ம கவனம் வச்சுக்கலாம் அதை அதிகமாக சிந்திக்கலாம் ஆனால் நீ ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க பூஜை ஜபம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை விட்டுற வேணாம்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து டிவி பக்கம் போயிடும் கண் டிவி பார்க்க வேறு எதாவது என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் போயிடும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த தத்துவம் புரியுவதற்கு முன்பு பூஜை ஜபம் பண்ண இருக்கோம் தத்துவம் புரிஞ்ச பிறகு பூஜை ஜபம் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா நீங்கள் அந்த தத்துவங்களும் நல்லா புரிஞ்சாச்சு அதுக்கு பிறகு பண்ணுறிங்க ஏதோ ஒரு சூழல் உடம்புக்கு முடியலை எங்கேயோ போயிருக்கோம் அன்னைக்கு ஜபம் பண்ண முடியல பூஜை பண்ண முடியலைன்னா இந்த தத்துவம் புரியறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் கிலட்டு ஃபீலிங் இன்னைக்கு ஜபம் பண்ணாம முட்டினே ஏதோ சாப்பிடாமல் ஒரு பட்டினியாக கிடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நேற்று பண்ணாம முட்டினேன் ரெண்டு நாளாக பண்ணலையே இன்றைக்கி பூஜை பண்ணாமல் விட்டுட்டனே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு இருப்போம் தத்துவம் புரிஞ்சிச்சு அப்பயும் பண்ணுவான் அப்போ ஒரு சூழ்நிலையை பண்ண முடியலைன்னு இன்னைக்கு முடியலை அவ்வளோதான் அது ஒரு சீரியஸ்னஸ்ஸே வராது ஆனால் பண்ணணும் அதுக்காக நம்ம சோம்பேறித்தனத்தினாலே வேறு எதில் போய் கவனத்தை செலுத்துறதுக்கு இதில் செலுத்துறதுக்கு பெஸ்ட்டு ஏன்னா துவைத்தில்தான் இருக்கும் சாப்பிட்றது துவைதான் தான் டீல் பண்ணுறது துவைதான் அது பொய்யின்னு புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணுறோம் அதுக்காக கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாம் துவைதம் கடவுள் நான் ஒன்று அப்புறம் போய் நான் ஏன் பூஜை பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ என்ன பண்ணணும் சாப்பிடும்போது தட்டை பிடிக்கணும் அப்படி சொல்றவர்கிட்ட சாப்பிடும்போது நீயும் சாப்பாடு ஒண்ணுதான் சாப்பாடு வேணாம் பிடிக்கணும் சில பேர் அப்படி வாதம் பண்றவங்க இருக்காங்க கடவுள் நானும் ஒண்ணு புரிஞ்சாச்சு நான் போச்சு கடவுளும் ஒண்ணுதான் நீயும் நீ சாப்பிட சாப்பாடும் ஒண்ணுதான் சாப்பிடற இதெல்லாம் ஒரு சரியா புரியாதனால வர்ற வார்த்தை என் துவைதத்துலதான் வாழ்றோம் இருமையில தான் வாழ்றோம் எல்லா விவகாரமும் அண்ணன் அண்ணனா பார்க்கணும் தம்பியை தம்பியா பார்க்கணும் நண்பன் நண்பனா பார்க்கணும் தாயை தாயா பார்க்கணும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை விவகாரம் அத்வைதங்கிறது அறிவில் இருக்கக்கூடியது அங்கே வந்து ஒரு சீரியஸ்னஸ் வராது ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு அமைதியாக இருக்கும் அதெல்லாம் ஒரு பெருசாக தோணுது எல்லாம் மித்தியா அப்படிங்கிற புத்தி இருக்குது ஆனால் எல்லோரையும் மாதிரி காரியம் பார்ப்பான் அவனுக்கு அவனுக்கு வித்தியாசமே இருக்காது இவரும் பூஜை ஜபம் எல்லாம் பண்ணித்தே ஆகணும் ஏன்னா இவருக்கு பண்ணலைன்னா கில்ட்டு ஃபீலிங் வராது தத்துவம் புரியாதவருக்கு கில்ட்டு ஃபீலிங் அது வர்றது நல்லது தத்துவம் புரிகிறத வரைக்கும் ஃபீலிங் வர்றது நல்லது இன்றைக்கி ஜபம் பண்ணாமல் போச்சே இது பண்ணாமல் போச்சே புரிஞ்ச பிறகு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் பண்ண முடியாது போனால் அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் புரிஞ்சிருச்சு எனக்கு பண்ண வேண்டியதுன்னு சும்மா உட்காந்திங்கன்னா மைண்டு வேறு பக்கம் போய் இழுத்துட்டு போயிடும் ஏன்னா மனதினுடைய சுபாவம் அப்படி இருக்குது அதனால் அதை பண்ணித்து ஆகணுங்கிறார் பூஜை வகுப்பு தியானம் சில பேர் நல்லா புரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம குருமார்கள் சொன்னால் திருப்பி திருப்பி கேட்பாங்க சாமி கடைசியில் வரைக்கும் சென்னை போனார்னா அவருடைய குருநாதர்கிட்ட போய் ஏதாவது சச்சின் பாடம் கேட்டுகிட்டே இருப்பார் பரமார்த்தானந்தாட்ட பொங்கார இப்போ இன்னொரு குருநா குருபுராயசாமி பார்த்தேன் அவர் இந்த பஞ்சதசி பத்து அத்தியாயம் வந்து ஒரு குருட்ட படிச்சிட்டார் இங்கே அஞ்சு அவர் படித்தாலே புரிஞ்சிடுவார் புரிஞ்சிக்கிருவார் இப்படைசியாக என்ன பண்ணார் மைசூர்லேயும் போய் ஒரு குருட்டை அந்த அஞ்சு அத்தியாயம் படிச்சுட்டு வந்தார் அவர் பேசுனது தான் பேசிட்டார் இருந்தாலும் அதையும் படிச்சுட்டு முடிப்பா அந்த ஒரு முறையாக செய்யணும் ஒரு குருட்டை போய் படிக்கணும்னு படிச்சுட்டு வந்தார் அப்போ இன்னொன்று நாம் கேட்ட விஷயத்த திருப்பி கேச நிதித்தியாசனாகும் அப்படியே மைண்டில் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை ஆனால் புரிஞ்சாச்சுன்னா இந்த கேள்வி பதில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வார்த்தைக்குத்தேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசில் புரியும் ஆதிசங்கரர் அத்வைதம் புரியாமல் எழுபத்தி ரெண்டு மதங்களுக்கு வாதம் பண்ணி ஜெயிச்சார் அவப்பா அதை கூட சொன்னேன் நான் அவர் புரியாமைய போயிடுச்சு புரிஞ்சிருச்சு விவகாரத்துக்காக பண்ணார் பண்ணி என்ன பண்ணார் அவர் பாட்டுக்கு அவருடைய ரொட்டின் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவருக்கு விஷயம் புரிஞ்சவர் தான் புரிஞ்ச பிறகு எதுவுமே புரிஞ்ச பிறகு சில பேர் சொல்லுவாங்க இந்த நம்ம சாகிறது கூட பார்த்திங்கன்னா நல்ல சாகு சாகுணும்னு ஒரு வார்த்தை இருக்கு அத்வைத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த எட்டாவது அத்தியாயத்தில் படித்த தருவாயில் எதை நினச்சிக்கிட்டு சாகிறோமோ அதுவாகவே பிறக்கிறான்னு சொன்னான் இந்த அத்வைத வேதாந்த படிச்சு அதுவும் கிடையாது எதை நினச்சிக்கிட்டு வழிபட அவனுக்கு அந்த ஒரு வரைமுறைகள் எப்படி போனான் என்ன பிறக்க தொடர்ந்துட்டு போனான் அப்படிம்பான் பிறக்க மாட்டான் அதுவும் கூட அவனுக்கு யாரும் பிறக்க மாட்டேன் தெளிவாக தெரியும் இந்த உடம்பு எப்படி போனான்னா தண்ணியில் போனான்னா நெருப்பில் போனான்னா எப்படி போனான்னா காக்கை கரையானா கழுகு கரையானான்னு நடப்பானான் சில பேர் ஒருத்தர் வந்து கேட்டார் சாமியிட்ட சித் பவானந்த ஒரு கேள்வி கேட்டார் எல்லாம் சீரியஸாக டாபிக் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த கேள்வி நிகழ்ச்சியில் கேட்டார் ஒரு பெரியவர் செத்த பிறகு எரிக்கிறது நல்லதா புதைக்கிறது நல்லதான்னு ஒரு கேள்வி கேட்டார் இவர் கோபம் வந்துருச்சு சாமிக்கு ரெண்டாக வெட்டு பாதி எரிச்சிரு பாதியை போச்சிருந்தார் ஏன்னா இந்த அத்வேத்துக்கு வந்த பிறகு அந்த கொஸ்டினே தேவை இல்லைங்கிறாங்க நான் ஒரு சாமியிட்ட கேட்கும் போது போயின்னு ஒரு பெரிய ஞான நிஷ்டன் மனசில் கவலையே இல்லை ஸோ காட்டில் அப்படியே கிடக்கிறார் சாப்பாடுகள்லாம் அப்படியே கிடக்கிறார் எலும்பு தோலுமா அவருக்கு கவலை இல்லையா ஏன்னா அத்வே தத்துவத்தில் புரிஞ்சு மனசில் இருக்க ஆசையெல்லாம் போயிருச்சு ஒரு புளி வந்து அடித்து சாப்பிட்டு இதை கிருஷ்ண பரமாத்மா நாரதரும் பார்க்குறாங்க அவன் தான் உலகத்துலேயே சந்தோஷமாக இருந்தால் நான்தான் அவனுக்கு ரொம்ப அனுகரம் பண்ணிருக்கேங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா ஏன்னு சொல்கிறாரு அவன் தத்துவத்தை புரிஞ்சுட்டான் அவன் எப்படி செத்தான்ல உனக்குன்னா தெரியும் அவனுடைய மனசக்தி அப்படிங்கிறார் தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா அங்கே கொஸ்டினுக்கே இடம் இல்லை பதிலுக்கே இடம் இல்லை ஆன்சருக்கும் இடம் இல்லைங்கிறார் அதனால் தத்துவம் புரிகிறது வரைக்குன்னு இந்த பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா சும்மா நம்ம மனசு சரிப்பாக ஒரு ஒரு தீட்டுறதுக்காக பேசலாம் அவ்வளோதான் கொஸ்டினே இடமில்லைங்கிறார் மாண்டவிக்கிய உபனிஷத் காரகியில் அத்வைத பிரகரம் ஒரு அத்தியாயம் இருக்குது அந்த அத்தியாயத்தில் இப்போ அத்வைதம்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல இந்த அத்வைதம்ங்கிற வார்த்தையும் பயனற்றதும் வர இரண்டதுன்னு சொல்கிறேன் பிரம்மனுக்கு ஏன் இரண்டற்றதுன்னு சொல்கிறேன் இருமையாக தெரிகிறதுனால இரண்டற்றதுன்னு சொல்கிறான் ரெண்டாவது அது ஒன்று மட்டும் இருக்குன்றான் ஒன்னு மட்டுமே இருக்கும் பொழுது இரண்டற்றேத்தர் மட்டும்தான் தேவையில்லை ரெண்டு பேர் இருந்தாத்தேங்க ஒருத்தர் மட்டும்தான் பையன் அத்வைத வார்த்தை எதுக்கு தேவையே இல்லை அந்த வார்த்தை கூட பயனற்று போய் அதனால தான் என்ன பண்றாரு எந்த வார்த்தை சொன்னாலும் தோஷம் வரும்ங்கிறார் அத்வைதங்கிற வார்த்தை சொன்னால் கூட தோஷம் வரும் அந்த வார்த்தை கூட பயனற்று போயிடும் புரிகிறது வரைக்கும் தான் அதனால தான் தட்சிணாமூர்த்தி மௌனத்திலே விளக்கிட்டு போயிட்டாரான் புத்தரை கூட என்ன சொல்கிறாங்கன்னா புத்தர் பௌத்த மதத்தை தோற்றுவிக்கலை அவர் புரிஞ்சிட்டு இந்த பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது அது என்ன பதில் சொன்னாலும் தோஷம் வரும்னு பேசாமல் இருந்தாராம் அவர் மௌனத்தை வச்சுக்கிட்டு அந்த சூன்யவாதம் அந்த வாதம் இந்த சொல்லி அது நிறையா பௌத்த மதத்தில் பிரிவுகள் தோன்றிருச்சு நிறைய அது வந்து சிஷியர்கள் தோற்று அவர் கேட்டதுக்கு அதை பற்றி என்ன வார்த்தை சொல்கிறது அப்படின்ட்டு இருந்தாரோ ஏன்னா பிரம்ம தத்துவம் வந்தாச்சுன்னு சொன்னாங்க கேள்வியும் இல்லை பதிலும் எந்த வார்த்தையும் அங்கே செல்லாது மனம் செல்லாது சித்தம் செல்லாது எதுவும் செல்லாது ஆனால் புரிகிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிவிட்டிருக்க புரிஞ்ச பிறகு கூட நிஷ்டைக்காக பண்ணணும் வேறு பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக புரிஞ்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுவோம் விஷயம் இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற புத்தி வந்து விடும் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் கையில் வந்து தொண்டையில் புற்றுநோய் வந்து இறந்தார் அவர் ஞானி இல்லையா ஞானிக்கு புற்றுநோய் வரலான்னு கேட்கல ரமண மகர்ஷி கையில் புற்றுநோய் அவர் சொல்வாரா உங்களுக்கு வலிக்கலையான்னு கேட்பாங்களாம் ரோடு ரோலர கையில் ஏற்றினா எப்படி இருக்கும் அப்படி வலிக்கதுன்னு பாரான் கையில் வழியான மனசில் வழி கிடையாது அவருக்கு அவர் மரணமாக இருக்கும்போது இதுக்கு இந்த உடம்புக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை இது எருமை இப்படித்தான் இருக்கும் அங்கே கே அங்கே அத்வேயத்துக்கு அது வேற இது வேற அதில் ஒரு கேள்விக்கும் இடமில்லை அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மெளனத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இதை முடிக்கிறாரு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன் அறிவோம் தர்ச்சன்